பாரு உலரானால் இன்றும் உலரானார் உலரான இன்று புகழால் உலராக உலரான அடுகு முதல இருக்கிற உலரானா இருந்தான் இருப்பான் அடுத்து அடுத்து உலரானா அந்த அவருடைய புகழ் இன்றும் இருக்கு தோன்றில் புகழோடு தோன்றுக அது நிலையில் தோன்றில் தோன்றான்னு தூக்கியது பட்டு பட்டு தூக்கியவர் இதுக்கு உடையெல்லாம் படாத பாடு அது தோண்டில் புகழோடு தோன்றுக பறிவியலர் என்னதுன்னா பிறக்கும் அந்த புகரோடு தோன்றுகன்னு சொன்ன பார்த்த பிறக்கும்போது புகழோடு தோன்ற முடியுமா முடியாது போது தோன்றும் போது அர்த்தம் ஒரு அவையில் தோன்றும்பொழுது புகழோடு தோன்றுக ஒரு அவையில் கதை வெறுங்கதோ கதையா தோன்றில் என்றால் பிறக்கும் பொழுதுதான் அர்த்தம் அது எப்படி பிறக்கும் பொழுதே உள்ளதாகும் அருமையாள உடைய தோன்றுவதற்கு காரணமான பண்புகளோடு பிறக்கும் அப்ப தோன்றில் பிறக்கும் அன்னைக்கே புகழ் வந்து தினமனரும் தனிமனியும் போட மாட்டான் போட தான் மாட்டேன் எங்களுக்கு தெரியாத தெரியுமா கேட்டு கேட்டு உட்கார் தெரியாது ஆனால் புகழ் தோன்றுவதற்கு ஏதுவான குணநலங்களோடு பிறக்கும் என்ன கேட்டீங்க போட்டுட்டோம்னா மூணு மணி நேரம் ஒன்னும் அது பாட்டுக்கு தூங்கும் அதுப்பட்டவனே அழுது ஏண்டா இப்பதான் நல்லா குச்சியில் வைத்து குடிச்சுல தூங்கி துளையா என்று அருவிற்கு பிடியான பிள்ளையா இருக்காதுன்னு அர்த்தம் ஜீவன் திண்ணல உட்கார வச்சும் கீழ இறங்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது என்ன பண்ணும்னா இப்படி காலை விட்டு பாக்கும் மேல எழுத்துக்கும் சீரது காலை விட்டு பொறுத்து வேணான்னு சொன்ன ஏந்த இறங்கி தொழில் பிரான் எடுக்கிற அந்த பண்பு இருக்காது இதெல்லாம் போட ஓண்டுவதற்கு ஏதுவான குணம் என்ற அர்த்தம் தோண்டில்ல உண்மையா தோண்டில் தான் இது அவையில் தோன்றில் ஆத்தா கிட்ட தோன்றதெல்லாம் நீ என்ன என்ன அலைகள் திருவள்ளுவருக்கும் படிமல அவ்வளவு முட்டாவையில் எனவே புகழ் தோன்றுவதற்கு ஏதுவாய குணநலங்களோடு தோன்றுற சில குழந்தை பபன் சாப்பிடும் ரெண்டு பபர் மட்டும் வாயில போடும் போன ஒண்ணும் போனகாஜா நீ சாப்பிடுங்க விளங்குதா ஆகவே தோன்றில் என்பதற்கு போல் உழதற்கு தோன்றதற்கு ஏதுவாகிய குணங்கள் என்பதுதான் பொருளை ஒரு அவையில் தோன்றில் ஒரு அவையில் தோன்றில் அல்ல முருகா முருகா என்ன பண்ணி தோலருது எனவே இப்படிப்பட்ட ரொம்ப அருமையான புகழனார் அவர் பெயர் என்ன புகழனார் என்ற பெயர் புகழனார் தமக்குரிமை பொருள் குல குடியின்ககிழவர் மனம் புணர்ந்த மாதினிய பெயரே ரொம்ப அருமையான பெயர் புகழனார் இப்படி ஒரு பெயர் இருக்க பிள்ளைகளை வைக்கலாமே புகழனார் புகழ் அண்ணா என்ற ஒரு புகழ் எப்படி இருக்குமோ அதை நமக்கு முடியாது ஏன்னா கருத்து வகையில தான் காண முடியும் புகழ் என்பதை கண்ணால் அப்படியாது பார்க்க முடியும் அந்த கருத்து வகையில பார்க்கக்கூடிய அந்த புழுகதே அந்த புகழ் ஒரு உருவெடுத்ததானால் இவர் தான் யார் இவர் தான் அப்படி இருப்பாங்க அப்போ புகழே வடிவாக இருக்கிற பெண் அது புகழ் அண்ணார் புகழனார் சரி மனைவி பேர் என்னன்னா மாதினியார் மாதினியார் இது மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் தோற்றுவித்த மாது இனியார் ஒருத்தரும் மாது இனியார் கிடையாது திலகதியாரும் திருநாவுக்கரசரும் போல ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றெடுத்த மாது இனியார் இனியார் இனியார் கேள்வி இனிய நடமாடுது சார் தமிழ் நடக்கடாத மாதினியாங்கிறது பெண் குழந்தை பிறந்தது என்ன கோஸ் ரோஷ் எதை வளர்க்குமுடா மொழியும் வளர்க்கல பண்பாட்டியும் வளர்க்கல எதைத்தான் வளர்க்குது ஒண்ணும் வளர்க்கு ரோஷ் கோஷ் சிவஜீவ சிவஜீவ அதனால மாதினியா அருமையா பேராச்சு அப்படிப்பட்ட அருமையான மாதினியால் இப்படி தாயரும் தந்தையும் இவர்களுக்கு முதமதம் என்ன பிறந்தது அகவயனில் திகழ வரும் திருவனிய திலக திலகவதியார் பிறந்தார் நல்ல தாய்குளத்தை கேட்டோம்னா தெரியும் என்ன பிறக்கணும்னு கேட்டா எந்த குடும்பத்திலையும் பெண்பிள்ள பிறக்கணும்னா இப்ப வந்து நம்ம திருமணமன்றத்துக்கு முடியாமல் அது வேற விஷயம் முதல்லு பாப்பாச்சு போச்சு கொஞ்சம் கூட்ட நானும் கூட்டம் வந்துருக்க டெல்லிக்கு பார்த்தாலும் டல்லிக்குள்ளதான நீ பெரிய நாளைக்கு வந்து பெரிய நீ பிரதமரவே வந்தாலும் கூட காலையில் கூட சொன்னி வந்து பிரதமர் யார் வாஜ்பாய் வாஜ்பாய் சரி நாமெல்லாம் மாண்புக்கு பிரதமர் சொல்லுவோம் அவங்க அம்மா வந்தாங்கன்னா என்னன்னு கேட்டா இப்படி ஏண்டா உனக்கு இந்த பிரதமர் அதனால முத முத பிறக்கிறது என்னன்னா பெண்ணா பிறக்கணும் அப்புறம் பிறக்கணும் அல்லவா அப்படி எனவே அது போல அந்த அறுபத்தி மூணுமார்கள் பிறந்த ஒரே ஒரு குடும்பம் திருநாவுக்கரச குடும்பம் தான் சிறுத்தந்த குடும்பத்தில் பையன் மட்டும் தான் பிறந்ததா தெரியல குடும்பத்தில் இவர் மட்டும் தான் ஏகன் சம்பந்தர் குடும்பத்தில் எல்லாம் ஏகனா போய்ச்சு ஏகன் அணி ஏகன் இறைவன் அடிவாழ்க்கனா போச்சு இன்னும் வேற யார் இருக்கா அப்போதடிகள்ல பல பையன் பிறந்திருக்கிறான் ஆனா பெண் பிள்ளை இல்ல அதனாலதான் மூத்த திருநாவுக்கு இரண்டாம் திருநாள் தூ திருநாக திரு திருநாகரத்துல வந்தது பையனும் எது இல்ல சரி அப்புறம் வேற யாரு திருத்தொன்றர் அப்புறம் வேற யாரு மானக்கஜாரருக்கு ஒரே ஒரு பொண்ணு சிவசிவ ஆண் இல்ல பாத்தீங்களா அப்படியே பாக்கணும்னா இல்லையா எங்க இருக்கு கிடையாது ஒரு பெண் அது ஒரு ஆண் அதுக்கு ஒரு பெண் ஆசிக்கு ஒரு ஆண் அந்த மாதிரி ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படிதான் அப்படி தூண்டினால திரகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதற்கின் அரசியல்வாதிகளை கூப்பிடணும் ஒரு பெண்ணுக்கு அடுத்த பெண் ஒரு பிள்ளைக்கு அடுத்த பிள்ளைக்கு எவ்வளவு இடைவெளி வேணும் இடைவெளி வேணும் இடைவெளி வேணும் வேணுமா எவ்வளவு மூன்று ஆண்டுகள் இப்ப ஒன்னே ஒன்னு போகுது ஒன்னே ஒண்ணு போகு இங்கிருக்க மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு இது எங்க சொல்றாரு மக்கட்பேர் இல்ல மனைவாழ்க்கையிலேயே சொல்லுகிறார் அட்வான்ஸா சொல்ற முன்னோடியா ஆனா ஒண்ணு மங்களம் என்ற மனைமாற்றி மற்றதான் நன்கலம் நன்கலம் நன்மக்கட்பேரு சிவசிவ அதுதான் நன் அங்க அரிசியில் இருக்கிற அதுக்குள்ள அடுத்த குரல் மக்கட்பேர முதல் குரல் முதல் குரல் பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவிர அறிவறிந்தேங்கிறது கோடு போடணும் போன குரல் நண் மக்கள் அந்த நன்கிறது கோடு போடணும் அது இருந்தா தான் இருந்தது இல்ல என்ன பிறந்த என்ன வளர்ந்த என்ன செத்த என்ன எல்லாம் ஒண்ணுதான் இங்க நன்மரி அங்க அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை ஒருத்தன் பெற வேண்டிய பேருந்து இந்த ஒரு நல்ல பிள்ளைய அறிஞனாக பிறந்துட்டா அவன் நல்லவன் இல்லைன்னா நான் வேற எதுவும் மதிக்கிறது இல்லை என்ன பண்றது இப்படி ஒரு மனுஷனை போது வச்சுட்டு போட்டான் பார்த்து சொன்னது எனவே இப்படி திலகவதி அங்கே ஒரு அருமையான குறிப்பாக சொன்ன திலகவதியார் பிறந்துதற்பின் ஒன்னுக்கு அடுத்ததுக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கணும் அந்த இடைவெளி இங்க இங்க காட்டுறார் அப்ப திலகார் பிறந்து அடுத்தது தம்பி பிற தம்பி பிறகு ஆனா எப்ப ஆண்டு அகன்றதற்பின் பெரிய ஞானம் பண்றீங்களேப்பா ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடைவெளி வேண்டும் இந்த சில ஆண்டு என்பதற்கு எத்தனை ஆண்டாக இருக்கலாம் நாம சொல்ற ஒரு சொல்லியே உறுப்பினா பண்ண எங்க ஆசிரியர் தனிமான இந்த பதவியிலேயே ஒழிச்சம் பண்ண சில முறை சில முறை என்ன என்ன பண்ணிட்டு வரையுறது எந்த அகராதிலும் இருக்காது சில முறை ஆண்டுங்கிறது எந்த அகராதியும் இருக்காது அகராதிலையும் ஏழாம் நூற்றாண்டு என்னப்படித்தான் உரை செய்ய எத்தனை ஆண்டு உரை செய்கிறது இங்க உரிசி என்ன தெரியுமா கண்ணப்பநாயனர் வரலாற்றை பார்க்கணும் கண்ணப்ப நாயனார் வரலாற்றில் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்தது வளர்ந்த பிறகு இந்த சொல்ல அங்க போடுறார் சில முறை ஆண்டு அகன்றதற்பின் சிலை பயில் பருவம் சேர்ந்த நல்ல வளர்ந்து வந்தார் தின்னார் சும்மா கழுக்கு முழுக்குது ஏன் அரம்பனால பிள்ளை இல்லாம பிறந்தது அதனால வச்சு ஊட்டி ஊட்டி ஊட்டி அது சும்மா கழுக்கு முழுக்கு எட்ட எல்லாம் அதிகம் அப்படி இந்த குழந்தைய சில முறையாண்டு அகன்றதற்கின் சிலை பையில் பருவம் சேர்த்த அங்கதான் இந்த ஆண்டு தெரியும் அப்போ இந்த மாதிரி எத்தனை வயசில் இருந்திருக்கு ஆறு வயசுல சொல்லிடுறேன் சிலை பை பருவம் என்பது பத்து பதினோரு வயசு எனவே நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் என்பது அதற்கு பொருள் யார் தந்த உரை ஜெய்கிடார் தந்த உரை ஆமா இல்ல சில சில விடைமுறை ஆண்டு ஆண்டு அகண்டதர்பின் அகண்டதர்பின் திலகபதி யாருக்கு வயசு பதினாறுன்னு சொன்ன தம்பிக்கு என்ன பதினொன்னு அல்லது பன்னெண்டு இப்படி கணக்கு சரியா கூட அப்போ ஒன்றுக்கு இன்னொன்று இடிவெளி ஒரு நான்கு ஆண்டாவது குறைந்தபட்ச அப்படி இருந்த குடும்பம் திருநாவுக்கரசர் குடும்பம் அது யார் சொன்னா செய்கிட பெருமான் அன்று சொன்னார் அன்று சொன்னார் நாம் இருவர் நமக்கு இருவர் கோஷம் போட்ட காலம் இல்ல கோஷம் போட்ட காலம் இல்லை அப்படி இருந்த காலத்தில் சில முறை ஒரு அருமையான குறிப்பு இது கண்ணப்பறை வைத்து இந்த ஆண்டு கணக்கிட வேண்டும் அப்படி அகன்றதற்கு யாரு தம்பி பிறந்தாரா அவருக்கு என்ன பேருனார் மருள் நீக்கியார் மருள் நீக்கியார் என்ன மருள்னா மயக்கம் இந்த மயக்கத்தை தான் நீக்கியது மட்டும் நீங்க தானும் கொஞ்சம் மயக்கமா இருந்தார் எங்க சம் ஆனால் அந்த சமன் சமயம் போய் திரும்பின பிறகு நமக்கெல்லாம் மருள் நீக்கியார் இருக்கிற மருளை நீக்கினர் எப்படி சொன்னாங்க பாட்டு என்ன பயண பாட்டு சொன்னாங்க இல்லக விளக்காது இருள் கெடுப்பது சொல்லக விளக்காது ஜோதி உள்ளது பல்லக விளக்காது பலரும் காண்பது நல்ல விளக்கது நமச்சிவாய நிலை பெறுமாறு எண்ணு ஏல் நெஞ்சே நீ பக்கத்துக்கார கூட்ட இதான் வேலை அவர் கூப்பிடுவார்டா நம்ம நெஞ்சை நம்ம கூப்பிட்டு பம்புல்லது நெஞ்சு என்ன பண்ண போதிய கேட்க போகுதா நீ அடுத்த காரில் தம்பி எங்க போற இங்க வந்துட்டு போலாம் என்ன பண்ண இந்த கடன் சும்மா இருக்காது எப்போ கூப்பிடுவோம் கொல்லபுரமா ஒரு பெயர் ஒன்னும் சொல்லப்படாத பகுதூர் பையன் தூர் பையனை கூப்பிடாதான் சண்டை போடுவா நெஞ்சு தன் நெஞ்ச கூப்பிடுது அது நல்ல நெஞ்சு வந்தது என்ன சுவாமி நித்தாலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு சஷ்டி சஷ்டி போவாதியை கார்த்திய பிரதோஷத்துக்கு பிரதோஷம் போவாத அது சனி பிரதோஷத்தை மட்டும் பார்த்து போவாத நூற்றாண்டு சனி பிரதோஷமா பாருங்க நுழைய முடியல மயிலாபுரம் இது என்ன எங்க திருப்பணம் தான் ஒரு வந்த யாருமே வர்றதில்ல திருப்பணம் தான் அந்த பிரதோஷத்துல போய் சாமி பார்த்துட்டா கடன் நீங்க முன்னு பஞ்சாங்கத்துல புடு கடன் தொல்லைகள்ர பிரதோஷம்னா கும்பலிக்கு எங்கேயுமே இருக்கு தெரியுது அப்படி பிரதோஷத்துக்கு பிரதோஷம் போக கூடாதுப்பா சஷ்டிக்கு சஷ்டி போக கூடாது அதனால நித்தலும் சரி ஒரு ஆறு மாசம் சுவாமியே சரத ஐயப்பா அப்புறம் ஆறு மாசம் மருவத்து அப்புறம் ஒரு ஆறு மாசம் திருப்பதி எம்பிரானுடைய கோயில் புக்கு ஒரு நெறிய மனம் பல நெறிய மனம் வச்சிருக்காருப்பா ஒரு நெறிய மனம் எம்பிராண்ட புக்கு எப்ப சாமி முன் பொழுது வெடியறதுக்கு முன்ன அங்க போய் நீயும் என்ன கோயில்லாம் குப்பையா கிடைக்குது நீ ஊர சொல்லிட்டு இருக்கிற கோயில் நம்புதுப்பா அதனால அவன் தான் சொல்லி என்ன பிரச்சின இங்க விலையிலேயே விளைஞ்சாலும் நெல்லு வரமாட்டேங்குது வராதுனால கோயில் தடாக இருக்குது பாவம் அதனால என்ன பண்ணாரு நீ கொஞ்சம் விளக்கமாறு புடி நான் ஒரு கூடை எடுத்துட்டு வரேன் நீ கூட்டுவேன் நமக்கு கொட்டுவோமான் அலைகிட்டு மெழுத்தும் இட்டு பூமாலை புனிந்து ஏத்தி புழ்ந்து பாடி சங்கராஜய்த்தி போர்த்தி என்றும் அறிமுகல் செய்ய செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறா நில்லே எனவே இப்படிப்பட்ட மருள் நீக்கியார் எனவே எஞ்சியோருக்கெல்லாம் ஏனைய ஆன்மாக்களுக்கெல்லாம் இருக்கிற மருளை நீக்கியவர் மருள் நீக்கியார் இப்படியாக அவருடைய இளமை பெயர் இப்படியாக இருந்தாலும் அந்த தம்பி இளங்குழவி பதன் கடந்த ஐந்தாண்டுகளுக்குப் பின் நீங்க சினிமாவில பாக்குறீங்களா அதே மாதிரிதான் இங்கேயா என்ன எங்களுக்கு மட்டும் சினிமா கிட தெரியாத ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுள் நீக்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின் மயிர் நீக்கும் சென்னி மயிர் நீக்கும் மனவினையும் மூணு வயசுல முடியறக்குதல் இன்னைக்கு முடிறக்குதல் நம்ம பார்த்து தெரியும் அவங்க உங்க குலதெய்வத்துக்கு முடிறக்குவோம் சில பெண் பிள்ளை பிறந்ததுன்னா ஆண் பிள்ளைக்கு அடிக்காச்சு பெண் பிள்ளைக்கு என்ன அடிச்சா என்ன மறுநாள் சடை போட்டுரும் சட போட்டோம் பத்தியா குலதெய்வத்துக்கு நேற்று இப்படி சொன்னோம் இப்போ ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குலதெய்வத்துக்கு முதல்ல முடியும் இந்த முடியறக்குதல் ஆகியிருக்கு மூன்று வயசு ஆச்சுதான் குழந்தைகளுக்கு சம்பிரதாயம்னு தெரியுது அது மயிலிக்கும் மனவினையும் மீண்டும் ரெண்டு ஆண்டுக்கு பெண் ஐந்து ஆண்டு ஆகும் படிக்க வைக்கலாம் அதுக்கு அப்புறம் அத்வானியாக போதும் எப்படி மூணு வயசு மகாபாவம் தான் படிக்க வச்சிருந்த என்னப்பா மூணு வயசுல யாராஜா படித்தீங்க ஊட்டி வளர்க்க போய் கொண்டு போய் எழுதிச்சு வெளியே போ வெளியாதான போகும் வெளியே போ கொண்டு போய் கொண்டு அதை அப்புறமே பள்ளிக்கூடத்துக்கு போறது உருப்படாத்தியம் உருப்படா சின்ன குழந்தை பிஞ்சு குழு கடவுள்னு பேரு நல்ல அஞ்சு வயசு நல்ல ஓடி விளையாட்டம் அஞ்சு வயசில் படிக்க வச்சு நல்ல பல மொழி படிக்கட்டும் கருத்து வேற்றுமே இல்ல படிக்கட்டும் மூணு வயசு திணிக்கப்படும் நாமெல்லாம் அநேயமா எல்லாருமே நான் எல்லாம் ஐம்பது வயசுல போன கூட திரும்பி விடணும் அவரோட விட்டு இங்கதான் சொன்னலாம் சொன்ன பொருள் நீ மகிழ்ச்சதின் முன்னாண்டு அந்த மயுணிக்கும் ஐந்தாவது ஆண்டு கல்வியும் பொருள் நீத்தம் கொள் நீலவுராக பொருளை படிக்க வைக்காது என்ன பண்ண தந்தை மகாற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பது தெரியுது இல்ல எனக்கு தாங்கள் இல்ல தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி பச்சைகள் உடனே மகன் கார்பன் தந்து என்னோட மகன் காற்ற இவன் தந்து என்னோக்கான் கொல் சொல் அப்படி இருக்கு ராஜா காணிகேஷன் கொடுத்தது மட்டும் பெரிய வேலை கிடையாது ஊர்ல போறவனால நடமாடும் நடமா எ நடமாடும் பல கிடலி இவன் தந்த என்றான் கொளவுதான் அருமா பெல ஒரு நிமிஷம் தான் பெரிய பலர்ல காமர் ஒரு மா சில என்ன அவன் என்ன முடிச்சனர் அதுவே காரணம் வந்தது பல லக்காமருவர் மன்ற செயலர் இந்த சொல்ல தெரிவிக்கிற கருத்தை நிருபுற பண்ண இது மட்டும் குறிச்சு மகன் தண்டாற்ற உதவி சொல் என் ஒரு குரலை முட்ட நீங்கள் திருள்ளுவர் நலசியோடு நாங்களும் வெளியில் வருவோம் காண்வீருக்கும் போன தெரியல வெளியும் தெரியல திருவள்ளுவர் காணிகரன் அதெல்லாம் பாரு அருமையா செய்தார் தான் தந்தைக்கார என்று இவன் தந்தை மகளை சொல்லவில்லை மகளை இழித்தார்கள் அந்த பெண் வயது வந்த பிறகு இன்னொருவருக்கு வாக்கப்பட்டு விடுகிறார் வாழ்க்கை காப்பாது நாம தான் மாபோசி மாதிரி வைசா மட்டும் பிரயோஜனம் பச்சதுக்கு ஏற்படையுமத்தை காப்பா யும்க்கி கைந்த பெ வாழ்த்துப்படுதோ அவங்க அவனுக்கு அதே உனக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாமா கூட்டா இன்னைக்கு ஆனால் தந்தை ஆற்றைப் பற்றி பேச வீவல்ல உலகம் இன்னைக்கு இருக்கிற என்ன அருமையா இருக்காரு அருமையுடைய என்னமோ இருந்த இடம் நெருமா என்ன செய்தார் பொருள் போலீசி பொருளை தண்ணியா சொலவு படிக்க வச்சு யாரு ஆனா கல்வி எப்படி இருக்கு உலன் மனமுச சுருள்லை பயில தொடங்கினோணுமே கல்வி என்ன நன்மை படிக்கள் நீக்கி மலர்விக்கும் கலை பயில தொடங்கின கல்வினாலே ஆகையம் மண் புறம் பேசுதல் இன்றி பெருனில் விடைதல் இன்றி வெகு அமை கல்லாமையின்றி பயனில் சொல் பாராட்டி செய்தி உணர்வோடு திருள் உணர்வோடு தன் குடும்பத்தை ஆக்க வேண்டும் என்ற உணர்வு ஒரு கல்வி எதுவோ அந்த கதோடு மன மூக சொல் நீக்கி மதிக்கும் கை சேக்கர காலத்தில் கல்வி நிலை எந்திரம் இருந்தது என்று அப்படி இருக்கு சேக்கல கால கீழ்நிலை கொட்டி தேட்டர் ஒன்றை வரையில் அதனால இப்படி நல்ல அரிய அறியாமி நீங்கும் அரியவும் நல்ல பண்புகளும் நல்ல தேர்தல் எப்ப கல்வியோ அந்த கல்வியை படித்த யாரு ஆட்சி அந்த கல்வி படிக்க நல்லா அதை சீன் கிட்ட பெத்தது அந்த வரையெல்லாம் படிக்கலாம் உனக்கு எடுப்பா இருக்கு இருக்கு சொன்னா அது அரை மணி நேரம் எல்லாம் இருபது கேட்டா கூட வழக்காவது ஒரு பொருள் தனித்தனியே எனப்பார் மாறுபட்டு அப்பொருள் மேல் செல்வது அதை விட அருமையாக தொடங்கினார் மனத்தில் இருக்கிற மாசினை நீக்கி ியாமையை நீ எதிர்கால நல்ல நன்மகனாக சான்றோகைய அமைப்பு தான் அதுதான் அறிவு சமையா அப்படி செய்தாரலாம் யாருக்கு இப்படி செய்தவர் மகிழ்ச்சி தலை திறக்க முறைமையால் சிந்தை மந்தில் செடுங்கலா முன்னில் பயில் தம்பி என்ன பண்ணுற அப்பா அவர் அப்படியே கேட்டு ஆசிரியர் சொன்னதுக்கு வந்து தம்பி படிக்கிறேன் அப்பா சிலக்கும் போதான் நான் சொல்லிக்குறேன்